நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கும் மலைத்தொடர் யூரல் மலைத்தொடர் இரண்டு பழங்கள் மற்றும் பழங்கள் வளர்ப்பு முறை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் போமாலஜி மூன்று தேசிய மாணவர் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ராஜஸ்தான் மாநிலத்தின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது இரண்டு ஆசியாவில் உள்ள ரோமன் கத்தோலிக்க நாடு எது மூன்று டிராஃபிக் சிக்னல் விளக்கை கண்டுபிடித்தவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி